வணக்கம் நேர்ந்திலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜெனட் என்ற அமெரிக்க கப்பல் ஆர்க்டிக் பெருங்கடலில் மூழ்கியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவர் நகரத்தின் பெரும்பகுதி தீயினால் சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது லண்டன் நகரத்தின் மீது ஜெர்மனிய போர் விமானங்கள் தாக்கியதில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மலாயா தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மலேசியாவில் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத்தின் மிக் பதினைந்து போர் விமானம் ஸ்வீடனின் டிசி மூன்று ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலின் பாதுகாப்புப் படையினர் லெபனானை விட்டு விலகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் இடம்பெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சி ஒன்றில் சிறுவன் ஒருவன் இரண்டாம் எலிசபெத் மகாராணியை நோக்கி வெற்று துப்பாக்கி குண்டுகளால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பயனியர் பத்து விண்கலம் சூரிய குடும்பத்தை தாண்டி பறந்த முதலாவது விண்கலம் என்ற பெருமையினை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஸ்காட்டிஷ் இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டபிள்யூ பி ஈப்ஸ் நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் ரத்தினம் இலங்கை தமிழ் வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எளங்குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரி பாட் கேரளத்தின் முதலாவது முதலமைச்சர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்வாணன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமாக் சுந்தரவேஜ் தாய்லாந்தின் இருபத்தி ஐந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பான் கி மூன் தென்கொரிய அரசியல்வாதி ஐநாவின் எட்டாவது பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜி வி பிரகாஷ்குமார் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு ஹென்ரி கிரே இங்கிலாந்து உடல் கூறியலாளர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோ வெங்கடாஜலபதி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரஹலாத் கேசவ் அத்ரே இந்திய ஊடகவியலாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம்நாத் சோப்ரா இந்திய மருந்தியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கணபதி ஐயர் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க வெள்ளை வாரணனார் தமிழக தமிழறிஞர் மற்றும் தமிழ் இசை அறிஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராமச்சந்திர காந்தி இந்திய மெய்யியலாளர் இந்நாளின் சிறப்புகள் ஹங்கேரி நாட்டில் கண்டுபிடிப்பாளர் நாள் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் மாவீரர் நாள் மற்றும் இந்தியாவில் தேசிய வெள்ளரிக்காய் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே